எல்லாவற்றையும் தம்முடைய ஆளுகைக்குள் வைத்திருக்கிற ஆண்டவராகிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பிந்தும் ஆனால் வரும் ஸ்லோலி பட்லி வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் பதினோராம் அத்தியாயம் முதல் 15 வசனங்கள் மரியாளும் அவள் சகோதரியாகிய மாத்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான் கர்த்தருக்கு பரிமளம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான் அப்பொழுது அவருடைய சகோதரிகள் ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள் இயேசு அதை கேட்ட இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார் இயேசு மார்த்தால் இடத்திலும் அவளுடைய சகோதரியின் இடத்திலும் ஆசரவனிடத்திலும் அன்பாயிருந்தார் அவன் வியாதியாயிருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் இரண்டு நாள் தங்கினார் அதன் அவர் தமது சீடரை நோக்கி நாம் மறுபடியும் யூதயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார் அதற்கு சீடர்கள் ரவி இப்பொழுதுதான் யூதர் உண்மை கல்லறிய தேடினார்களே மறுபடியும் நீர் அப்பிடத்துக்கு போகலாமா என்றார்கள் ஏசு மறுமொழியாக பகலுக்கு பன்னிரண்டு மணி நேரம் இல்லையோ ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான் ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியால் இடருவான் என்றார் இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரடைந்திருக்கிறான் நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார் அவருடைய சீடர்கள் ஆண்டவரே நித்திரடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள் இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார் அவர்களோ நித்திரை செய்து இழைப்பாருகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி லாசரு மறித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார் இன்றைய மனப்பாட வசனம் ரோமர் எட்டாம் அத்தியாயம் இருபத்தி எட்டாம் வசனம் கடவுளிடம் அன்பு கூறுகிறவர்களுக்கு அனைத்தும் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் டுகேதர் ஃபார் குட் டுஸ் ஹூல் ஆஃப் காட் Who are called according to his purpose. தமது நண்பன் லாசரு வியாதியா இருக்கிறான் என்று செய்தித்தது வேறு யார் என்றாலும் உடனே தன் நண்பனுக்கு உதவவோ கூடுமானால் ஒரு அற்புதம் செய்யவோ அங்கு விரைந்திருப்பார் ஆனால் இயேசுவோ தாம் இருந்த இடத்திலே இன்னும் இரண்டு நாட்கள் தங்கினார் பின்னர் தமது சீடரிடம் அவர் என்ன சொன்னார் நான் அங்கே இல்லாததினால் நீங்கள் விசுவாசிக்க வாய்ப்பு உண்டாகிறது என்று உங்களுக்காக அகமகிழ்கிறேன் இப்படி அவர் சொன்னதிலிருந்து வேண்டுமென்றேதான் அவர் தாமதித்தார் என்பது தெளிவாகிறது லாசருவை பார்க்கும்படி இயேசு உடனே அங்கே சென்றிருந்தால் சுகமளிக்கும் ஒரு அற்புதத்தை செய்திருப்பார் அவர் பிந்தி சென்றதால் அக்குடும்பத்திற்கு இன்னும் மேலான ஒரு அற்புதம் கிடைத்தது அது என்ன உயிர்த்தெழுதல் இறைவனது தாமதங்கள் மறுப்புகள் அல்ல அவரது வழிகளை இன்னும் தெளிவாய் புரிந்து கொள்வதற்கு சூழ்நிலையையும் பக்குவப்படுத்துவதே அவைகளின் நோக்கமாகும் டிவைன் டிலைஸ் ஆர் நாட் பட் தேர் மென்ட் உடனடி அற்புத சுகங்களுக்காய் நாம் கடவுளை துதிப்போம் ஆனாலும் பெரும்பாலான சுகங்கள் தாமதித்தும் படிப்படியாகவும் தான் வருகின்றன என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை சுவிசேஷங்களில் நாம் வாசிக்கும் இயேசுவின் சுகமாக்கும் அற்புதங்கள் எல்லாம் பெரும்பாலும் உடனடியானவை ஆனால் விண்ணக தந்தைக்கு முன் பூரண கீழ்ப்படிதலோடு இயேசுவை போல் நடப்பது எவரும் இல்லை எனவே வேறு யாருக்கும் கடவுள் அவ்வித வல்லமையை தரவில்லை இதை நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் உண்மை உண்மைதான் திருமறையின்படி பொறுமை என்பது எதுவுமே நம்முடைய கட்டுக்குள் இல்லை என்று சொல்லி விதியை சாருவதல்ல மாறாக அது எல்லாமே கடவுளுடைய கரத்திற்குள் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் வேறு ஒன்றியதுள்ளாகும் தமது வாக்குகளை கடவுள் உடனே நிறைவேற்றிவிட வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்தால் அங்கே விசுவாசத்திற்கு வேலையே இல்லையே கடவுள் வாக்களித்தவைகளை பெற்றுக்கொள்ள பொறுமையான சகிப்பு இன்றையமையாத நிபந்தனையாகும் என்று சொல்லி அநேக தேவனுடைய வார்த்தை பகுதிகளிலே பார்க்கிறோம் குறிப்பாக எவ்ரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்துவம் வண்ணப்பட்டதை பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது அது மட்டுமல்ல அதே எப்ரேயர் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் நீங்கள் யாவரும் முடிவு அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசையாயிருக்கிறோம் பொறுமையாய் காத்திருந்ததால் தாவீது அனுபவித்த விடுதலைகளின் சாட்சிகளினால் திருப்பாடல் நூல் நிறைந்துள்ளது உதாரணமாக அவன் சங்கீதம் நாற்பது ஒன்றிலே எப்படி சொன்னான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் அப்படியே சங்கீதம் அறுபத்தி ஒன்றிலே அவன் சொல்லுகிறான் தேவனை நோக்கி என் ஆத்மா காத்திருக்கிறது அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரட்சிப்பு வரும் ஒரு ஜெர்மானிய பழமொழி உண்டு பொறுமை என்பது கசப்பான செடி ஆனால் அதன் பழமோ இனிப்பு பேஷன்ஸ் இஸ் அ பிட்டர் பிளான்ட் but it bears sweet fruit bs engiman enbavar 17am neutrandile or alagana paamaale paadal paadinar adai naan vaasikkiren dukkam thigil irul soola moochya yathrai seigiram keedam paadi munne nokki moochya paadai selgiram moochyam sellum kodi perum paattu paattu ondeyam aavathu போராட்டம் தெய்வபாதை செல்வதும் ஒன்றாம் நாம் அடிக்கடி சொல்லுவோம் ஆத்திரக்காரனுக்கு அண்டாக்குள் கை போகாது என்று சொல்லுவோம் நிதானமும் அமெரிக்கையுமே முடிவில் வெற்றி பெறும் அவசரப்பட்டு நாம் இதையும் அதையும் செய்தால் காரியத்தை இடியாப்ப சிக்கலாக்கி விடுவோம் எனவே நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டியது கடவுளிடம் அன்பு கூறுகிறவர்களுக்கு அனைத்தும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் ஆனால் பிந்தினாலும் அது வரும் என்று சொல்லி அமெரிக்கையாகவும் நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் நாம் இருக்கலாம் எங்கள் மகாபரிய தேவனே இந்த அருமையான நாளுக்காக இந்த நாளின் தியானத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் நாளொரு மெனியாய் நாங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய வார்த்தையிலே ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் வரை எங்களுக்கு வைத்திருக்கிற ஆலோசனை நிறைந்த சத்தியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையிலே அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு கூடுதல் சிக்கலுக்குள் நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடி நிதானமாக பொறுமையாக யாவுமே தம்முடைய கட்டுக்குள் இருக்கிறது நீர்தான் சிங்காசனத்தில் இருக்கிற உணர்வு எப்பொழுதும் எங்களை விட்டு அகலாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கும் திரு புத்தகத்திலிருந்து தந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நெடுகவே நாங்கள் பொறுமையை காத்து கொண்டு கத்தர் எங்களுக்கு கொடுத்த திருவாக்குகளின் நிறைவேறுதலை அனுபவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் பொறுமை இழந்து பிரச்சனைகள் ஆகியுள்ள அநேக எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு இந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்லி அவர்களையும் உற்சாகப்படுத்தி தொய்து போன அவர்கள் ஹதயங்களை தேற்றி தொடர்ந்து நீடிய பொறுமையாயிருக்க நாங்கள் அவர்களுக்கு உதவ நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்